நீங்கள் தொழுதால் அவருக்காக செய்யும் துவாவை நீங்கள் மன தூய்மையுடன் செய்யுங்கள் என நபி அலிஹிவாசலம் அவர்கள் கூறினார்கள் அபோ தாவோ மூன்று ஒன்று ஒன்பது ஒன்பது